வணக்கம் நச்சின ஒருமுத்து என்று கவியரசு வைரமுத்து அவர்கள் எழுதியுள்ள நிலத்தை ஒரு தீக்கு நெருப்பை சுமந்த கருப்பை அதுகூட சாத்தியம்தான் ஆனால் இது எப்படி ஏகாதிபத்திய எரிமலையை ஒரு தீக்குச்சி சுட்டதே இது எப்படி ஒரு வீரிய விதை முளைக்கும் பூமியை ஜெயிக்கிறதே அப்படித்தான் அது பாரதி உனக்கு என் ராஜ வணக்கம் சில நூற்றாண்டுகளின் நித்திரை கலைந்து தமிழ் உன் தோளில் தொங்கி சோம்பல் முறித்தது உன் பேனா தமிழ் தாயின் கூந்தலுக்கு சிக்கெடுத்தது உன் கிழிசல் போட்டு கவிதா தேவிக்கு பீதாம்பரமானது உன் எழுத்தில்தான் முதன் முதலில் வார்த்தை வாக்கியத்தை பேசியது ஓர் அழுக்கு வருஷத்தில் உன்னை நினைவுகொள்ள வேண்டிய நிர்பந்தம் எமக்கு வெண்மணிகளை விட மீனாட்சி புறங்களே கவலைப்படப்படும் ஒரு காலகட்டத்தில் காகித பூக்கள் கற்பந்தரிக்கும் என்று சத்தியம் செய்யும் ஜனங்களுக்கிடையில் இங்கே தேசிய கொடி கூட காற்றை சுரண்டும் ஒரு கண்ணீர் காலத்தில் உலகத்து வறுமை நாடுகளில் பத்தாம் இடத்தில் பாரதம் இருக்கும் ஒரு பட்டினி பொழுதையில் உன்னை நினைவுகொள்ள வேண்டிய நிர்பந்தம் எமக்கு நம் கொண்டாட்டங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திவிடக்கூடும் பாரதி உன் கற்பனை கொஞ்சம் விற்பனையாகலாம் தேங்கி கிடக்கும் கைத்தறி துண்டுகளுக்கு கால் முளைக்கலாம் சிலருக்கு சூட்டப்படுவதால் பூமாலைகள் புலம்பலாம் பள்ளிக்கூடத்திற்கு உன் செல்ல பெயர் சூட்டி செத்த பிறகு சிலர் உனக்கு லஞ்சம் தரலாம் உனக்கில்லாமலா சத்தியமாய் உனக்கும் தபால் தலை உண்டு தபால் தலை என்பதன முத்திரையிட்டு ஒருவனின் முகத்தை அழித்துவிட ராஜாங்கம் வைத்திருக்கும் இரகசிய திட்டம்தானே இதுவா மா கவிஞனே உனக்கு மரியாதை சுதந்திரம் கடைசி இந்தியனின் காதுகளில் இன்னும் கேட்கவில்லையே சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்றாயே நம் அகதிகள் நடந்தாவது வரட்டும் என்ற நல்லெணத்தினால கண்ணீரில் குழைத்து இந்த சுதந்திரம் என்னும் பொய் சந்தனத்தை பூச முடியாது நீ புரிந்து கொண்ட மதம் நீ புரிந்து கொண்ட இனம் எது நீ புரிந்து சொன்ன சுதந்திரம் நீ புரிந்து சொன்ன தர்மம் எது இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் ஆடம்பரமாக உன்னை அர்ச்சிக்க முடியாது உன் பாதங்களுக்கு பூச்சொறிவது எங்கள் பொறுப்பு ஆனால் பொருள் உன் பாதங்களில் சொறிவதற்கு எங்கள் பூக்களை கொஞ்சம் புனிதப்படுத்திக் கொள்கிறோம் ஆம் உன் பாதங்களில் சொறிவதற்கு எங்கள் பூக்களை கொஞ்சம் புனிதப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்